குருமூர்த்தியுடைய திருவிழிகளை வணங்கி இந்த பைந்து மணி அறக்கட்டளை சார்பிலே இருக்கின்ற உறுதுணையாக இருக்கின்ற அன்பர்களுக்கெல்லாம் வணக்கம் கூறி திருக்கோவில் நிர்வாகத்துக்கு வணக்கம் கூறி வந்திருக்கின்ற பெருமக்களுக்கெல்லாம் வணக்கம் கூறி பரவேற்பை வழங்கிய ஐயாவர்களுக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு நம்முடைய கடல் வாழ்த்து பாடிய நம்முடைய அன்பர் ஐயாவர்களுக்கெல்லாம் வணக்கம் கூறி இந்த ஒலிப்பதி விடாமல் செய்ய வேண்டும் என்று எண்ணி திருவண்ணாமலையில் இருந்து தொடர்ந்து வந்து தாமே செய்து கொண்டிருக்கிற நம்முடைய மனோகரன் அவர்களுக்கு வணக்கம் கூறி இப்பொழுது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் அறிவாள் தாயர் அந்த பெருமகனியாரை பற்றி நாம் நினைவு கொள்ளும்படியான அமைப்பு இன்னைக்கு இந்த அறிவாட்டாயர் என்று இருக்கின்ற பொழுது இது இலக்கணமா இருக்கு அறிவாள் தாயர் அது எப்படி ஆயிட்டது அறிவாட்டாயர் என்று ஆயிட்டது இதெல்லாம் தான் ரொம்ப கடினமா இருக்குங்கிறதெல்லாம் தமிழர்கள் சொல்லிட்டு இருப்பாங்க கடினம் என்பதல்ல கடினம் என்பது மொழியல்ல நல்லா அறிந்து கொள்ளுமே தவிர மொழியல் கடினம் என்று நாம் சொல்லக்கூடாது அதனால இதை வந்து ஒரு காலத்தில் பால் கடல் என்பதை போட்டு அந்த இரநா எடுப்பது கடினமா இருக்குதான் அதுக்காக பார்க்கறது அந்த இரநா எடுத்துட்டு இல்லன்னாவே போட்டு அருகில ஒரு இக்கண்ணாவும் போட்டு பால் அதாவது இப்ப என்ன தமிழர்களுக்கு ஒரு நினைப்பு முன்ன இருந்தத மாற்றினால்தான் ஏதோ தான் ஒரு பேரறிஞர் நினைக்கிறேன் படிக்கிற பால் கடல் ஏற்கடல் போது இருக்கிற அந்த முயற்சியும் அந்த எளிமையும் இனிமையும் பால் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த முயற்சி அதிகம் இனிமையோ குறைவு அப்படி அமைந்து பார்க்கலாம் அப்படி ஒரு காலத்தில் சொல்லி ஆனா இதுக்கெல்லாம் பெரிய தடியெடு தடிக்க வேண்டியதில்லை ஈசலுக்கு தடியெடு தடிக்கணுமே தானா மறுநாள் போகுது அந்த கருத்தை அதெல்லாம் அது உபயோகப்படுறது அது போல சிற்சில நீதிகளை நாம் கடைப்பிடிக்கணும் அப்படிதான் மொழியல் தொடர்ந்து நமக்கு வளருமே தவிர சும்மா விருப்பத்துக்கெல்லாம் நம்ம இடத்துக்கு போடுறது சொல்லும் போது செய்வது இப்ப அண்மையில ஒரு ஆங்கில நாட்டில் ஒரு நான்கைந்து திங்களுக்கு முன்னால சீயும் கேயும் ஒரேதான் வேலை செய்யுது எனவே இரண்டில் ஒன்று வைக்கலாம் எல்லாரும் மறுத்திருக்காரு ஆங்கில நாட்டுல எல்லாரும் மறுத்தும் கேயும் சிற்றவற்றை நாம் வந்து கொஞ்சம் பழமையை போற்றணும் அது மாதிரி இங்க வாழ்த்தாயர் அது எப்படி இருக்குதுன்னு கேட்டா வாட்டாயர் என்று இருக்குங்களா அது ஏன் அப்படின்னு கேட்டா இலக்கணம் தெரிஞ்சாதான் சொல்லலாம் இல்லைன்னா கணினம் தான் அதுக்கு என்ன பண்றது அதுக்கு என்ன பண்றது இப்ப பொறியல் துறை தெரிஞ்சவங்க தான் ஒரு பாலத்தை கட்ட முடியும் சாதாரணக்கு ஒரு தமிழாசிரியம் போய் நான் இந்த பாலத்தை கட்டுறேன்னா யோகிதில்ல தான் அதுபோல இந்த மொழி அமைப்பில் வரும்போது இதுல தெரிஞ்சுதான் தெரிஞ்சுக்கிட்டே ஓகே இப்படி என்ற உணர்ந்து உள்ளதான் முற்பணும் அதனால வாழ் என்பது அருமையா அந்த நிலைமொழி அது நிலைமொழி தான் முன்னே தொடங்குகிற மொழி இல்ல தாயர் என்பது அதை தொடர்ந்து வருகிற வறுமொழி நிலைமொழி வறுமொழி என்ற அருமையான தமிழ்ல சொன்னார்கள் இந்த தா என்பதோடு வருகின்ற பொழுது இந்த இல் என்பது நிலை மாறி தகரம் இட்டனாவா மாறும் அப்ப இந்த இட்டனாவா மாறுவதற்கேற்ப அங்க வர முடியலைய தாவண்ணாங்கிறது ஏற்ற ஒரு தாவண்ணாவாயிடும் எனவே வாழ் வாட்டாயர் என்று அருமையா அதுபோல அது அறிவாள் தாயர் என்று எழுதுனா என்னன்னா எழுதலாம் பிரிச்சு எழுதுனால ஒன்னு தப்புகளே அல்லவா ஆனால் அது இணையும் பொழுது அறிவாட்டாயர் என்று இலக்கணம் சொல்லுவாங்க நன்னுள்ள அருமையான இலக்கணம் சொல்லு அப்படின்னு தான் சொல்லி வச்சிருக்கேன் அது போன்று ஆய்வே அறிவாள் தாயர் இந்த அரியவர் கையில எது வைத்திருப்பார்னா அறிவாள் வைத்திருப்பார் அறிவாள் வைத்திருக்கிறார் அந்த அறிவாள விடக்கூடிய தாயார் என்று சொன்னார் இந்த தாயருங்கிறது ரொம்ப அருமையான சொல் அது தாயர் என்பது தாயன்னார் என்பதுதான் தாயர் என்று ஆய்வு என்ன தாயர் என்று சொல்கின்ற பொழுது அது ஆண்பாளுக்கு வருது அதனால் தாய் அன்னார் தாயனார் அறிவால் தாயனார் என்று ரொம்ப அருமையாக இருக்கிறது புகழனார் என்பது புகழ அன்னார் புகழே ஒத்தவர் என்பது தாமுக்கரசருடைய தந்தையார் நாம் எண்ணி மகழலாம் அது போல இங்கே தாய் அன்னார் இங்க தாயனார் என்ற ஆயது எண்ணி நாம் மகழலாம் இப்படியெல்லாம் நாம் நினைவு கொள்ளலாம் எனவே இப்பொழுது இவர் கையில் அறிவாள் கொண்டிருந்தது அவர் தாயனார் என்ன தொண்டு செய்தார் எந்த ஊர் என்பது பற்றி எல்லாம் சேக்கடார் பெருமான் அருள நாம் அவரை பின்தொடரப்போகிறோம் இதற்கு முன்னால் ஒரு அருமையான ஒரு அமைப்பை திருத்தொண்டத் தொகை சொல்லிட்டு திருத்தொண்ட தொகை ஒரு அருமையான மிகச் சுருங்கிய முறையிலே ஆனால் மிக ஆழ்ந்த கருத்தை சொன்ன அமைப்பு அந்த முதல் நூலுக்கு உண்டு திருத்தொண்டத் துறைக்கு உண்டு இனி அதை வழிமொழிந்தவாறு சொன்ன பெருமை நம்பி நம்பிகள் செய்த திருவந்தாதிக்கு உண்டு இந்த இரண்டினுடைய அடிப்படையிலே விரிவாக சொன்ன பெருமை சேக்கடா பெருமானுக்கு இப்படி இந்த வகை விரி இந்த மூன்று அமைப்புல அருமையாக தொகை வகை விரியில் தருகன என்று நன்னூர்ல சிறப்பாய் வருப்பது போல இந்த தொகையாகவும் வகையாகவும் விரியாகவும் இந்த ஒரே ஒரு இலக்கியம் பெரிய புராணம் திருத்தொண்ட தொகை வகை நம்பியாண்டா நம்பிகள் திருவந்தாதி விரி பெரிய புராணம் என்ற இந்த பாங்குல வந்த ஒரு அமைப்பு இந்த ஒரு பெருநூலுக்கு தான் கிடைத்திருக்கிறது இன்றைய இந்த தேதி வரையிலும் நாலு பத்து மூணு பத்து நாலு வரை அப்படிப்பட்ட ஒரு அருமை இந்த பெருமகனார் ஒரே ஒரு தொடர்ந்து அந்த காலத்தில் அப்படித்தான் படித்தாங்க இப்ப கொஞ்சம் பொதுவாக பந்தையில் படிக்கும் போது அடியும் அடியேன் என்று சொல்லுவார் எஞ்சாத வாழ் தாயர் அடியாட்டும் அடியேன் என்று அவர் ஒரே வல்ல இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா வாழ் தாயர் அறிவாள் தாயர் அறிங்குற ஒரு சொல்லு சேர்த்து அறிவாளாக வச்சிருக்கும் ஏன்னா வெறும் வாழ் என்று இருக்குமானா இலக்கியம் படித்தவர்களுக்கு என்னன்னு கேட்டா வாழ் என்பது வாழையும் குறிக்கும் வாழ் என்பது ஒளியும் குறிக்கும் பயம் வலியாகும் வாழ் ஒளியாகும் சொல்லுவாப்பியம் அதனால அப்படி விடுங்க பொழுது அந்த வாள் ஒளியும் குறிக்கலாம் இந்த அறிங்காத குறிப்பை சொன்னார் சுந்தரமுன் என்ன எஞ்சாத வாழ் என்ன என்பது எண்ணி பார்க்கும் போதுதான் அந்த நுட்பம் மிக அருமையாக தெரியும் அது என்ன எஞ்சாத வாழ் வாழ் என்ன செய்யும் அந்த கருவி கொண்டு ஏதேன்னு வெட்டினம்னா வெட்டிங்கண்ணா சிறிதாக வெட்டினாலும் சரி பெரிதாக வெட்டினாலும் வெட்டினுடும் அவ்வளோதான் அதை வெட்டுங்கின்ற வேலையை ரொம்ப அருமையாக அந்த கருவி அவ்வளோதான் அது எஞ்சாவது செய்தது என்று சொன்னால் என்ன என்ஜா செய்ததுடா வெட்டுறதுங்கிறது காய்கறியை மற்ற மரங்களை இதோட நிறுத்திக்குவோம் மனிதர்களை வெட்டுவது என்பது கொலை அது தப்புங்களா அதையும் வெட்டுறது வெட்டான் போயிடும் இப்படி பார்க்கும்போது உலகியல் பொருள்களை ஒவ்வொன்றாக வெட்டு வருவதில் எந்த வாழுதும் உண்டு எந்த வாழுதும் உண்டு பொருத்தம் அது இந்த வாழ் தான் இவர் கையில் இருக்கிற வாழ் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை அப்போ உலகியில் இருக்கிற வாள்கள் எல்லாம் வெட்டுவது எதனை காய்கறிகளை மரங்களை இது போல இருக்கின்ற சில பொருட்களை வெட்டும் உலகியல் வெட்டும் இந்த வாழ் என்னன்னு கேட்டீங்கன்னா மேலாக ஏதோ ஒரு அமைப்பு இருக்கதில்லை ஆதலால் தான் அந்த ஒன்றை நம்முடைய சுந்தர பெருமான் குறிப்பதற்காக எஞ்சாத என்ற ஒரு அருமையான சொல்லை அமைத்தார் அப்போ ஏனைய வாழ்களுக்கும் இந்த வாளுக்கும் இருக்கிற ஏதோ ஒரு வேற்றுமையை எண்ணித்தான் எஞ்சாத வாழ் என்றார் அப்படின்னு தெரியுது அல்லவா அது எப்படி எந்த எந்த அமைப்பில் சொல்லப்பட்டது பொறுத்திருந்து பார்க்கலாம் இல்ல சிலதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் அடுத்த அடுத்த வார இதழில் பார்க்கு அதுக்கு அவ்வளவு துடிப்பு இருக்குது இல்லை ஏன் இந்த வாரன்னு சொல்லணும் துடிப்பு இருக்கட்டும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் எனவே எஞ்சாத என்பதில் ஏதோ ஒரு அருமை இருக்கிறது இல்லைங்களா அப்ப உலகியல் வாழ்களெல்லாம் ஒரு எல்லையில் இருக்க இந்த வாழ் ஏதோ ஒன்று செய்திருக்கிறது ஆதலால் எஞ்சாத வாழ்த்தாயிருந்து சொல்லியிருக்கிறார் என்பதை மட்டும் இப்பொழுது வாங்கிக்கிட்டோம்னா வரலாற்று போக்கில் போகின்ற பொழுது பின்னையே நாம் பார்ப்போம் இங்கே அருமையாக கனமங்கலம் என்ற ஊர் அது சோழ அங்கே தோன்றியவர் நம்முடைய தாயனார் என்றார் பெரும்பாலும் சோழ சோழ நாடு என்று வருகின்ற பொழுது இரண்டு நினைப்பது நம்முடைய சேக்கிழாருடைய எண்ணம் ஒன்று நாட்டு வளம் மிகச் சிறப்பாக இருப்பதற்கு நீர்வளம் வேண்டும் நீர்வளம் காவிரி அருமையா சோழ நாட்டில் காவிரி இனி அந்த வளமெல்லாம் உயர்ந்தும் சிறந்தும் இருக்க வேண்டுமானால் நல்ல ஆட்சி இருக்க வேண்டும் சிறந்த ஆட்சி இருக்க வேண்டும் அப்படி வருகின்றது அந்த ஆட்சியை திருந்த சோழ பெருமக்கள் சோழ பேரரசர்கள் எனவே இந்த ஒரு நாடு ஒரு ஊர் என்று குறித்தால் இந்த இரண்டையும் தவறாத குறிப்பார் அந்த நாட்டிற்கு வளம் மேம்படுவதற்கு இரண்டு ஒன்று ஒன்று நீர் இன்னொன்று அரசினுடைய அமைவு அரசமை ஆங்கமைவு எய்திய கண்ணும் பயமின்றே வேந்தமைவில்லாத நாடு என்று நாடு என்ற அதிகாரத்தில் பத்தாவது குரல போய் சொன்னார் ஒன்பது குரல்களில் நாடு இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொன்ன திருவள்ளுவர் இவ்வளவு சிறப்புகளும் ஒரு நாட்டுக்கு அமைந்திருந்தாலும் அந்த நாட்டினுடைய ஆட்சி நன்றா நன்றாக இல்லையானால் அத்தனையும் பாழாயிவிடும் என்று சொன்னார் அப்போ நாட்டு வளத்திற்கு நீர்வளம் நிலவளம் மக்களுடைய முயற்சி வளம் ஆகியவை கூட அரசனுடைய ஆட்சி அமைவு சிறப்பாக இருக்கும் அப்பதான் அது பயன்படும் ஆதலால் நம்மளுடைய சேக்கலா பெருமான் இந்த இரண்டையும் ஒருங்கு குறித்தே பெரும்பாலும் பேசுவார் அதில் இங்கேயும் அப்படி ஒருங்கு குறிக்கிறார் பொன்னி நாட்டு வரும் பூனல் வரும் புனல்ல எங்க இருந்து வரும் புனல் மேற்கே இருந்து குடகு நாட்டுல வருகின்ற புனல் அவங்களுக்கு தான் என்ன வந்து அவங்க என்ன சம்பாரிச்சாங்களா குடகு நாட்டுல வந்து கர்நாடகா இன்னைக்கு இன்னைக்கு இன்னைக்கு ஆளுது அப்படி ஆளுகின்ற பொழுது அந்த புனல வந்து தாங்களே கொண்டாந்தாங்களா பகிரதன் கங்கையை கொண்டா அந்த மாதிரி கொண்டாந்தாங்களா கிடையாது அது மேலிருந்து வானத்திலிருந்து வரும் புனல் எனவே இயற்கை தந்த பலம் அது அது எங்க மலை நாட்டுல அங்க வந்தது அந்த அந்த பருவ காலத்துல அங்கதான் வரும் அப்படி வந்து மழையா பெய்து எனவே மேலிருந்து வரும்புணல் குடகு நாட்டுக்கு உடக நாட்டிலிருந்து வரும் புனல் சோழ நாட்டுக்கு ஆயிரம் ஆனா ஆயிரம் கட்டி என்னென்னமோ பாடுகள் எல்லாம் படுத்தி செய்யும் அது போட்டும் ஆனா அப்போ அப்படி கிடையாது அங்கிருந்து மேலிருந்து வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்று உணர பாட்டு என்று சொன்ன மாதிரி அந்த வானின்று அப்படி வந்தது வரும்புணல் இப்போ அந்த குடகு நாட்டிலிருந்து சோழ நாட்டிற்கு வரும் அப்ப இவையெல்லாம் இயற்கையாக பெருமானுடைய அருளிலால் வரும் புண்ணிலே தவிர மனிதனுடைய எல்லையினால் வருகின்ற பொன்னல் அல்லவா அந்த வரும்பூனல் பொன்னி காவிரி அந்த காவிரி சூழ்ந்திருக்கிற நாட்டு ஒரு வாழ் பதி எத்தனையோ பதிகள் இருக்கின்றன அந்த பதிகளிலே ஒரு பதி அது எது சுரும்பு வண்டோடு சூழ்ந்து முரண்டிட சுரும்பு வண்டோடு சூழ்ந்து முரண்டிட சுரும்பு வண்டு ரெண்டு ஒன்றுதான் ஆனாலும் வண்டில் ஒரு வகை சுரும்பு என்ற பெயர் வரும் ஆதலால் அந்த இரண்டினமாக இருக்கிற இரண்டு வகையை பெயருடையதாக இருக்கிற ஆனா ஓரின அந்த இரண்டு மருணுவாக சூழ்ந்து முரண்டிட அது அந்த மலர்களையும் அங்க இருக்கிற பொருள்களையெல்லாம் சூழ்ந்து ஒலித்துக் கொண்டே வெும்பு மின்கண் உடைய வாய் விட்டு நீள் கரும்பு தேன் சொரியும் மலர்களில் தேன் சொறிவது எங்கேயுமே இருக்கலாம் நாங்க சொல்லுகிற பதி கரும்புகள் தாமே முதிர்ந்து தாமே நெகிழ்ந்து தேனை சொரியுமா முதிர்தல் ரொம்ப முதிர்ந்த பிறகு அப்படி வெடிக்கும் அப்படி வெடிக்கின்ற பொழுது அதுல தேன் சொரியுமா அப்படிப்பட்ட அருமையான அந்த வளமுடையது அது உடைய வாய் விட்டு நீள் கரும்பு தேன் சொரியும் கனமங்கலம் உடக நாட்டில இருந்து வரும் உணல் காவிரி ஆனால் இங்க இந்த பதியில வந்து கரும்புகள் தாம் தாம் வாய் விட்டு முதிர்ச்சியினால வாய் விட்டு தேன் சொறிக எனவே அங்க இருக்கிற தண்ணீரோடு இங்கிருக்கிற தேனுமாக இரண்டுமாக சேர்ந்து பொன்னி நாடு வளம் அப்படி கடலில் செல்லுகிறது என்றெல்லாம் சொல்லி அப்படிப்பட்ட அருமைப்பாடுடையது கனமங்கலம் என்று சொன்னார் சென்னலார் வயற்கட்ட செந்தாமரை முன்னர் நந்துமிழ்முத்தம் சோரிந்திட துண்ணு மல்லர்கை மேற்கொண்டு தோன்றுவார் மண்ணு பங்கை அம்மாநிதி போன்று ரொம்ப அருமை இந்த சங்கநிதி பதுமநிதி அப்படின்லாம் சொல்லு இந்த சங்கநிதி பதும நிதி எல்லாம் வந்து சங்கநிதி பதும நிதி இரண்டும் தந்து வானாள தருவரேனும் கங்கைவார் சடைக்கறந்தார் கண்பராகில் அவர்கங்க நிதி இந்த தாமரை வடிவமாக குறையாது என்று கூறுகிறார்கள் நூல் வாயிலாக அறிவதன்றி நம்முடைய அமைப்பிலே நம்ம அறிவியல அறியல்தான் மிக பெரும் நிதி அந்த நிதியை இந்த கனமங்கலத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பெற்றிருக்கிறார்கள் எப்படி பெற முடியும் என்று சொன்னார் அருமையாக முன்னே சொன்ன காவிரி அந்த காவிரி எங்கே வருகிறது வந்து தன்னு சென்று தானே கடலில் புகாதவாறு இருமருங்கும் இருக்கிற வயல்களில் பாய்ந்து கொண்டே போகுது தான் ரொம்ப அருமையா அந்த மகவாய் வாழியவன்தன் வளநாடு மகவாய் வளர்க்கும் தாயாகி ஊழி உயிக்கும் பேருதவி ஒடியாய் வாடி காவேரி இன்னைக்கு நே தான் அப்படி செய்யற இருமருங்கும் இருக்கிற அந்த குடகு மலையில பிறந்து பூம்புவார் கடல்ல கொண்டு போய் கலக்கிற வரைக்கும் இருமருங்கும் இருக்கிற வயல்கள் என்ன மற்ற வாய்க்கால் என்ன இவற்றில் எல்லாம் பணிந்து பணிந்து வருகிறது இது இன்னைக்கு நேர்த்த செய்த மகவாய் வளர்க்கும் தாயாகிங்களா செவிலி தாயாக இருந்த அல்லவா வளர்க்கிறாய் என்றெல்லாம் சொன்னார் அப்படி வருகின்ற அந்த தண்ணீரானது இருமருங்கும் வயலிலே அது பாட்டு பாயும் பாய்ந்தால் என்ன இருக்குது நல்ல தாமரை எல்லாம் மூழ்குது தாமரை நல்ல மூழ்ப்பதோடு கூட அந்த தாமரை சங்குகளும் அமைந்திருக்கின்றன அது எங்கேட்டால் இயல்பாகவே அந்த தாமரை மிகுதியாக இருக்கின்ற பொழுது சங்குகள் மிகுதியாக நிலத்திட உறங்கும் பண்டு கம்பர் பெருமான் அதனால நீரிட உறங்கும் சங்கு நீரிட இருக்கும் சங்கு நீரிடை கிடக்கும் சங்கு என்பதை விட இருக்கும் சங்கு என்பதை விட கிடக்கும் சங்கு என்பதை விட சங்கு நீரிட உறங்கும் சங்கு என்றால் அசைவற்று அப்படியே கிடைக்கதான் ஏன் யாரும் எடுப்பதில்லை அவர் ஒரு வீட்டிலையும் எண்ணிறந்த சங்க இருக்கு அதனால இது ஒரு அது இது என்னன்னா அது யார் தொடுவது கூட கிடையாது அதனால அப்படியே அது எங்கே போய் அப்படி ஒதுங்கி அப்படி இருக்குதோ அதை எத்தனை நாட்கள் எத்தனை ஆண்டானாலும் யாரும் தொடரமாட்டா அப்படியே இருக்குமா அசைவின்றி இருக்குமா நீரிங்கும் சங்கு என்ற அருமையா சொன்னார் ஆகவே அந்த சங்க ஆனது இந்த தாமரை அப்படியே மேலே இவர்கள் மல்லர்கள் என்ன செய்யறாங்க உழவர்கள் என்ன கேட்டா இது கலை அதனால களை எடுப்பதனால என்ன தாமரையே அப்படியே எடுக்கிறாங்க ஏன்னா மற்ற நெல்லுக்கு அது ஊறுபாடு பண்ணும் கரும்புக்கு ஊறுபாடு பண்ணும் அதனால் தாமரை எடுக்கிறாங்க தாமரை எடுக்கும்போது அதுல உறங்கி கிடக்கிறது எது சங்கு எனவே தாமரையோடு எதுவும் இருக்குது சங்கும் இருக்குது அப்ப ஒவ்வொரு உழவர் கையிலையும் என்ன இருக்குது சங்க நிதி என்று சொன்னார் சங்கு இருப்பதனால சங்க நிதி தாமரை எனவே சங்க நிதி பதும நிதி இருக்கிற உழவர்கள் தம் கையில் கொண்டிருக்கிறார்கள் என்று ரொம்ப அருமையா அப்படியெல்லாம் வைத்து பாடினார் இப்படி ஆகியிருக்கிற இடம் வளத்தில் நீடும் பதிய அதன் கண்பாரி உலர்த்தும்பால் உடையோர் முகத்தினும் காலத்தின் மீதும் கயல் வாய் வயல் ஆயல் குளத்து நீடும் குழை உழை நீளங்கள் அருமை ஆடவரோடு பெண்டிரையும் இணைத்தே அவர்கள் வந்து அந்த சிறப்பினை செய்தார்கள் ஏன் அப்படின்னு கேட்டா இல்லவள் மாண்பானால் இல்லது என் அது இல்லைன்னா உள்ளது என் இது மாதிரி வெட்டுன்னு துண்டு பேசின திருவள்ளுவர் தான் அவருக்கு கிடைத்த பாவியர் மிக சுருக்கமான பா ஆனா அதுல கிடைத்த அருமையான கருத்து சொன்னது ல்லவள் மாண்பானால் இல்லது எண் அதுதான் சாமியனுக்கு தகராறு உள்ளது எண்ான் கடை ஆகவே அந்த இல்லவள் மாண்பு இருக்குதே அது மிகச் ஆதலால் இங்கு என்ன சொல்கிறார் இதுவரையிலும் உடவர்களைப் பற்றி அந்த கருவி பற்றி சொன்ன பெரியவர் இப்பொழுது பலத்தில் நீடும் பாரிய அதன் கண்பாரி ஐம்பால் உடையோர் முகத்தினும் உலகத்துல எங்க கேட்டா கயல் மீன்கள் பாயிரது எங்க பாயும் கேட்டா குளத்துல பாயும் வந்து ஆத்துல பாயும் அதெல்லாம் செய்யலாம் அதான் ஞானசம்பந்தர் கூட மடையில் வாழைப்பாய மாதரார் குடையும் பொய்கி கோலக்காவுளார் என்று அருமையா தேவாரத்துல சொன்னார் ஆகவே மடையில வாழைப்பாய் ஆனா இங்க என்னன்னு கேட்டாராரு பெண்கள் முகத்துல வாழைப்பாயுதான் ஏன் என்று சொன்னால் கண்களுக்கு ஓமையாக மீன்களை சொல்வது உண்டு அங்கையல் கண்ணி என்ற அம்மையா சொல்லியா கயல் போன்ற கண்ணினை உடையவள் கயல்கன்னி அங்கையற்கி தன்னோடு அமர்ந்த ஆளவாயாவதும் இதுவி என்று ஞான சம்பந்த உடைய தேவார் அதனால நீங்க எங்கேயும் பார்க்கலாம் வாழை பாய்வதை வயலில் பார்க்கலாம் ஆனால் எங்கள் ஊரில் பெண்களுடைய முகத்தில் பாயும் ஊனத்து மைம்பால் உடையோர் முகத்தினும் காலத்தின் மீதும் அது குளத்தில் இருக்கிற மீன்கள்லாம் தன்னை மறந்து அப்படி பாய்வதனால ரெண்டு காரணம் அடிக்கடி சொல்வது உண்டு இது மாதிரிலாம் மடையில் வாழைப்பாய என்றோ இப்படியெல்லாம் களத்தில் பாய் என்றோ சொன்னதனுடைய காரணம் இரு காரணங்கள் ஒரு காரணம் என்னன்னு கேட்டா மிகுதியும் வளமும் உடையதாக அந்த தண்ணீருடைய அலைகள் மிகப்பெரியதாக இருப்பது ஒன்று இன்னொன்று இப்படியெல்லாம் தப்பித்தவறி இந்த மாதிரி வாழை மீன்கள் இருந்தாலும் அதை யாரும் கொண்டு போய் எடுத்து உணவுக்கு பயன்படுத்த மாட்டாங்க அப்படியாப்பா இங்க விழுந்துட்ட என்று எடுத்து மீண்டும் அந்த தண்ணியில் விட்டுவான் ஆகவே அதுக்கு உருவாடு என்பதே ஒன்றும் இல்லாமல் இருப்பதனால இருக்கின்றது காரணத்தையும் உணர்த்துவாராக மடையில் வாழை பாய களத்தினும் வாழைகள் பாய என்று சொன்னார் இப்படியாக அந்த பக்கத்தில் இருக்கிற களங்களிலும் அவ்வாறு அந்த வாழை மீன்கள் இருக்குமாம் காயல் பாய் பாயர் குளத்து நீடும் கூழ யூடை நீளங்கள் அதன் பிறகு என்ன ரொம்ப அருமையாக நீல பூவ குளத்துல பாப்பீங்க பருணையிலே ஒரு இரண்டு மூணு படங்களை நமக்கு அருமையா செய்தார் இனி அந்த அந்த அந்த ஊரில் இருக்கிற பெரியவரை அறிமுகப்படுத்த போறார் அக்கூலப்பாதி தண்ணில் அறநேரி தக்க மாமானி வாழ்க்கை தங்கினார் அங்கே ஒரு பெரியவர் அவர் தக்க மாமனை வாழ்க்கையில் தங்கினார் மாமனை வாழ்க்கை என்பது இல்லறம் நல்ல நூல்களில் சொல்லறம் பல சில இல்லவரம் என சிறந்த என்று குரல் சுவாமிகள் ரொம்ப அருமையாக சொன்னார் நூல்களில் இரண்டு விதமா பேசப்படும் பாதுவரம் அது இல்லறம் எப்படி தெளிவா இருக்கணும் துறவரம் எப்படி தெரியுமா இருக்கணும் என்றெல்லாம் அருமையாக சொன்ன அறிவிப்பாடு அது சிதம்பர சிவன் கோவிலி கோவில்கிறார் திருவள்ளுவர் அற்புதமாக முதல் நான்கு அதிகாரத்தை அப்படி வைத்து கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு நித்தார பெருமி அவரால் அறி அறிவுறுத்தப்படுகிற அரண் என்று சொல்லி அந்த அறன் தானும் இருகைப்படும் ஒன்று இல்வாழ்க்கை என்று ஐந்தாவதிகாரம் தொடங்கி இருபத்தி நான்காவதிகாரம் வரையிலும் இல்லறத்தைச் சொல்லி இனி அடுத்து இருபத்தைந்து முதல் முப்பத்தி வரை துறவு சொல்லி இந்த இல்லறம் துறவரம் ஆகிய இரண்டும் அறம் என்று சொல்லி அறத்துப்பாளியில அவளாக செஞ்சார் இரண்டையும் சொன்ன ஆகவே இங்கே எப்படி வந்துட்டா அந்த தக்க வாழ்க்கையில் தங்கினார் தக்க மாமனியினர் அது உண்மையாக அந்த மனைத்தக்க மாண்பும் தற்கொண்டான் வளத்தக்க வாழ்வுமுடைய அந்த மனைவியும் மங்களமாகிய மனைமாட்சியும் இருப்பதனாலே அது மிகச்சிறந்த இல்லறமாக திருவிழுவே தூக்கி வைக்கிற அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவதீங்க அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் அங்கதான் தகராறு அந்த அறத்தாற்றில் இல்வாழ்க்கையை ஆற்றும்படியான வளனும் உரணும் உனக்கும் வீட்டில் இருக்கிற மனைவிக்கும் சுற்றத்தாருக்கு இருக்குமானால் என்ன புறத்தாற்றில் போய்பெறுவதே அப்படிப்பட்ட நல்ல அருமையான அறத்தாற்றின் நில் வாழ்க்கை ஆற்றுகின்ற பெரியவர் தொன்மையில் ஓங்கிய மிக்க செல்வத்து வேளாண் தலைமையார் நல்ல வேளாண் குடியில பிறந்த பெருமகனார் நல்ல செல்வந்த செல்வம் இருக்கிறது அவர் பெயர் என்ன தாயனார் ஏனும் அவருடைய பெயர் தாயனார் என்பதுதான் இந்த அறிவாள் என்பதை சேர்ந்தது அவருடைய வரலாற்றினுடைய பிற்பகுதியில் வந்த ஒரு அமைப்பை தவிர ஆனால் இயல்பா அவருக்கு பெயர் தாயனார் அன்புடையவர் அப்படிப்பட்டவர் சேயகாலம் தொடந்தும் தெளிவீழா மாயனார் மண் கிளைத்தறியாத அத்துயனால் மரப்பாதம் தொடர்ந்துளார் அவருக்கு என்னென்ன இயல்பிலேயே அந்த இறை பக்தி அது இருந்தது இயல்பாகவே இறை உணர்வு வழி வழியா வந்த உணர்வு அதனால அந்த உணர்வுல நல்ல பெருமாண்டத்தில் இடையராத அன்பு பூண்டு பேதமையை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு என்றெல்லாவற்ற சொன்னார் அந்த பிறப்பெண்ணும் பேதமையை இன்னைக்கு நீ விண்ணும்னா அதுக்கு சிறப்பெண்ணும் செம்பொருள் கண்டால் அன்றி வேறு எந்த அமைப்பும் இல்லை அதற்கு விடுதலை இல்லை என்று சொன்னார் நீங்களா என்ன சாமி செய்யணும் எதையோ பற்றிய இதை பற்றா பற்றான் பற்றினை பற்றுக பற்றுனா அந்த பற்ற தானா போடும் என்று சொன்னார் இப்படி எல்லாம் ரொம்ப அருமையா சொன்ன பெரியவர் எனவே தூய நாள் மலர்ப்பாதம் தொடர்ந்து உள்ளார் அல்ல விடாமல் பெருமானுடைய இடையறாது எண்ணுவார் இடையராது எண்ணி வருவார் மலைமை மானடி சேர்ந்தார் நிலைமை செய்ய நீடு வாழ்வார் அப்படியான அலைமிசை நீடு வாழ வேண்டும் என்றால் அலைமிசை ஏகினான் மான அடி வேண்டும் என்றெல்லாம் சொன்னார் அப்படிப்பட்ட சேவடியை தொடர்ந்து இருக்கணும் மின்னு சஞ்சாடை வேதி என்று சென்னல் இன்னமுதோடு சிங்கிரையும் மண்ணு பைந்துனர் மாவடுவும் கொணந்து அன்ன என்று அமுது செய்விப்பாரால் அருமை இப்ப பொறுப்பொரு பொதுவாக நமக்கு என்னன்னு கேட்டா பெருமானுக்கு தேங்காய் பழம் மற்ற பொங்கல் இதெல்லாம் வைத்து நாம் நிவேதனம் பண்ணுறோம் இல்லை இந்த நிவேதனம் என்ற சொல்லுக்கு பொருள் காட்டுவது என்று தான் பொருள் அதனால் நம்ம என்ன காட்டுறோம் அவ்வளோதான் பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்டு அவ்வளோதான் ஒரு தண்ணியை விண்டா அப்படியே மூடி எடுத்துகிட்டு போட்டோம் வேலை காட்டுவது தான் நாம உண்டதாக நினைவு இல்லை பெருமானது ஏற்றதாக நினைவு ஏன்னா அவன் உண்ணமாட்டான் உறங்க மாட்டான் உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி அப்ப சுவாமி அவன் உண்ண ஆரம்பிச்சா எங்க ஒன்றது உறங்கும் உண்ணாத அந்த பரம்பொருளுக்கு உண்ணுவதாக பாவனை செய்யிறான் உறங்காத திருப்பள்ளி எழுச்சி பாருங்க ஆமா உறங்குறானா திருப்பல் எழுச்சி பாருமே திருப்பி அழிச்சு பாருங்க ஒரு காலத்துல அரசனுக்கு தான் துயில் எழுப்புதல் இருந்தது எட்டுங்கிறது தூங்குவான் அப்போ வேற்று நாட்டு தூது ஒரு பொன்றவர்கள் எல்லாம் வந்தார்தான் அப்ப போய் சிலர் தான் எழுப்பலாம் அவர்கள் அந்த உரிமையுடையவர்கள் அவர்கள் போய் மெதுவாக எழுப்பாரலாம் அதுதான் துயில் எடை நிலை என்று இருந்தது அது நம்முடைய சமய பெருமக்கள் அதை மாற்றி இந்த அரசர்க்கும் அரசனாக இருக்கிற பெருமானுக்கும் கொண்டாந்தார்கள் கொண்டு வந்தார் அது திருப்பள்ளி எழுச்சி ஆகிச்சு தொல்காப்பியம் துயிலடைநிலை என்று இருந்த அந்த அமைப்புத்தான் பிற்காலத்திலே சமய உணர்வோடு கூடி திருப்பள்ளி எழுச்சி என்ற அறிமையிலே அருமையாக தோன்றியது பெருமான் பள்ளி எழுந்தருடாயே என்று சொன்னார் அப்ப உண்ணாது உறங்காது இருக்கின்றவனை நாம் பள்ளி எடுப்பு வரும் போய் எழுப்பிதான் அவருதான் பெரும்பாலும் உறங்கும் ஆயினும் மன்னவன் தந்தொழி கரங்கு தெந்திரை வையகம் காக்குமாள் திருத்தகதேவர் அரசன் உறங்குவான்ப்பா அவனுடைய ஆணை காக்கும் உழவு துறைவர்கள் காவல்துறை அதெல்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் இவன் உறங்குவான் உறங்குமாயினும் மன்னவன் தன்னொழி கரங்கு வையகம் காட்டுக்குமா என்று அருமையான எனவே அந்த மாதிரி இவர்கள் வந்து அந்த உறங்குவதை உறங்காது இருக்கின்ற பெருமானை நாம் வழிபாடு ஆனா இவர் என்ன அந்த மாதிரி இருக்கிற பெருமானுக்கு என்ன செய்வார்னா நாம வெறும் இப்ப என்னன்னு கேட்டாங்கள வெறுமுன சாதத்தை வடித்து அப்படியே அதுக்கு நிவேதனம் பண்றோம் ஆமா ஆமா அதுக்கு ஒரு உப்பு கூட கிடையாது அதுக்கு என்ன நம்ம பேர் சொன்னோம்னா படமொழியை சொல்லிவிட்டு அது சரியா போயிச்சாரு சுத்தா அண்ணம் சுத்தாண்ணம் சுத்தாண்ணம்னா சுத்தமா வெறும் அண்ணன் மட்டும் வேற எது அதுதான் காலையில் அப்படியே வச்சு ஒரு கப்பலை வச்சு ஆமிச்சு அது பாவம் உண்டாலில் எப்பா இது தொட்டுக்க கொடுக்குறதுலியா எனக்கு வந்து சாம்பார் இல்லையே ரசம் இல்லையே இன்றைக்கி என்ன வந்து வாழைக்காய் பொரியல் வைக்கலையேன்னு கேட்க போகுது இல்லை அதனால் வெறும் சுத்தான் என்று சொல் இதுதான் அப்படி வச்சு நிவேதனை பண்ணுறது பார்க்கலாம் பதிஞ்சு சாப்பிடும்போது இந்த கூட தொட்டுக்கலாம் தொட்டுக்கலாம் சரி சாதம் மோர் விட்டு போடும்போது என்ன பண்ணுவார் இந்த கீரையேவா ஒரே கீரை முதல்லிருந்து கடைச்சி வரைக்கும் இருக்கிற ஊறுகாயிலேயே மிகச்சிறந்த ஊருகா மாடு மாவடுதான் அது இந்த மாவட்டத்தில் எப்படி தெரியல தஞ்சை மாவட்டத்தில் ஆடார் ஆடார் இந்த மாசி மாசம் தை மாசம் பிறந்து வந்துட்டு இந்த மாவடு அப்படியே மரக்கா மரக்கால வாங்குவாங்க அதுல ஒண்ணும் அதுக்கு தெரியும்